வணக்கம் நேயன்கிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிரேக்க நாட்டிற்கான எல்லைகளை மூன்று வல்லரசு நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகள் வரையறுத்தன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு ஃபுவ்டரிகோ நகரில் ஸ்பெயின் தேசிய சபையில் அந்நாட்டில் அடிமை தொழிலை அழிக்க சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது தற்போதைய பெலாரஸ் நாட்டின் காட்டின் நகர மக்கள் அனைவரும் நாசி ஆதிக்கவாதிகளால் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்தர் ஸ்கேலோ மற்றும் சார்லஸ் டவுனஸ் ஆகியோர் லேசர் கதிர்க்கான காப்புரிமத்தை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் தமிழ் கட்சியுடன் இணைந்து டட்லி சேனநாயக்கா தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இன்டெல் நிறுவனம் முதல் சிப்பினை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு டாரா லிபின்ஸ்கி என்கின்ற பதினான்கு வயது பெண்மணி மிக குறைந்த வயதில் உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் என்ற பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹமாஸ் இயக்கத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவரான அகமது யாசின் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் கொலம்பியா விண்கலம் தனது மூன்றாவது விண்வெளி பயணத்திற்காக விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் யூனியன் நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரரான வலேரி பொல்யாக்கோவ் அவர்கள் விண்ணில் நானூற்றி நாட்கள் தங்கியிருந்து விட்டு திரும்பினார் இது ஒரு உலக சாதனையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் மில்லிக்கன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பேர்டன் ரிக்டர் இவரும் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவை மகேசன் எழுத்தாளர் பத்திரிகையாளர் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிலிப்பே டி ஓலிவேரா யாழ்ப்பாணத்தின் முதலாவது போர்ச்சுகீசிய ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு டி எஸ் இலங்கையின் முதலாவது பிரதமர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெமினி கணேசன் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் உலக தண்ணீர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை